வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி பதினெட்டாவது செய்தி சேவை மார்ச் பதினெட்டு மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார் தமிழக செய்திகள் சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நான்கு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது ஆளுநர் தலைமை நீதிபதி முதல்வர் ஆகியோரின் வாகனங்களுக்காக பத்து நிமிடங்களுக்கு மேல் போக்குவரத்தை நிறுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொது விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது வாடிக்கையாளர்களை பாதிக்கும் வகையில் செயல்பட்ட ஏர் செல் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது முதியோர் பாதுகாப்பு சட்டத்தை முறையாக செயல்படுத்த அரசுக்கு ஐகோர்ட் மதுரை கிளை ஆணையிட்டுள்ளது சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சி ஆயுர்வேத மருத்துவமனை கிளைகளில் ஐம்பத்தி கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் உறுப்பினர்களின் அமளி காரணமாக நேற்று நாள் முழுவதும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது தமிழகத்தில் ஐந்து இடங்களில் பெட்ரோலிய எண்ணெய் மண்டலம் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் அளித்துள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே கட்சி ஆட்சி மலரும் என உத்தரப்பிரதேச முதல்வர் ஆதித்யநாத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை நடந்த சார்நிலை பணியாளர் எஸ் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து உத்தரவிட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மீண்டும் பொதுத் அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது பல மாநிலங்கள் ஆதரவும் சில மாநிலங்கள் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளன தாஜ்மஹால் அருகே டிரான் விமானத்தை வெளிநாட்டை சேர்ந்தவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து கர்நாடகாவின் முக்கிய நகரங்களுக்கு ஹெலிகாப்டரில் பயணிக்கும் வசதி முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அயல்நாட்டு செய்திகள் வடகொரியாவுடனான சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக அந்நாட்டுக்கு தென்கொரியாவின் சிறப்பு தூதர் சிறப்பு தூதர் குழு சென்றது இந்நிலையில் சமரச பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்காவுக்கு வடகொரியா அழைப்பு விடுத்துள்ளதாக அதிபர் டிரம்ப் பரபரப்பு தகவல் வெளியிட்டுள்ளார் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி நான்கு பேர் பலியானார்கள் சிரியாவில் தாக்குதல் தொடரும் என அந்நாட்டு அதிபர் அறிவித்துள்ளார் இத்தாலி மற்றும் ஜெர்மனியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது இரு நாடுகளிலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான போக்கை மக்கள் கொண்டிருப்பதால் ஆட்சி மாற்றம் நிகழும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தி சில மர்ம நபர்கள் மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது சவுதி அரேபியாவின் தேசிய தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பெண்களுக்கான மாரத்தான் போட்டியில் ஆயிரத்தி பெண்கள் கலந்து கொண்டனர் வணிகச் செய்திகள் அனைத்து வாகனங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதால் வாகன உதிரி துறையின் வருவாய் வளர்ச்சி மதிப்பீட்டை தர நிர்ணய நிறுவனமான உயர்த்தியுள்ளது சிங்கப்பூரை சேர்ந்த முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து பிளிப்கார்ட் நிறுவனம் இந்தியாவில் தனது சந்தையை விரிவுபடுத்துவதற்காக அந்நிறுவனம் செலவிட உள்ளது இந்த மாத இறுதியுடன் ஆதார் இணைப்பதற்கான கெடு முடிய உள்ள நிலையில் இதுவரை எண்பது சதவீத வங்கிக் கணக்குகள் மற்றும் அறுபது சதவீத மொபைல் எண்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிப்ரவரி மாதத்தில் முதலீடு பதினோராயிரம் கோடி ரூபாய் வரை வெளியேறியுள்ளது கடந்த ஐந்து மாதங்களில் இது அதிகபட்ச வெளியேற்றமாகும் விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நூற்றி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது இலங்கை இந்தியா வங்கதேசம் ஆகிய மூன்று நாடுகள் பங்கேற்கும் நிடாகஸ் கோப்பை முத்தரப்பு டி தொடர் இன்று கொழும்பில் தொடங்குகிறது முதல் போட்டியில் இந்திய இலங்கை அணிகள் விளையாடுகின்றன மெக்சிகன் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உக்ரைன் வீராங்கனை பட்டத்தை தக்கவைத்துக் கொண்டார் கால்பந்து வீரர் மெஸ்ஸி தனது ஆறுநூறாவது கோலை அடித்துள்ளார் அவர் இதுவரை பார்சிலோனா கிளப்புக்காக ஐநூற்றி கோல்களும் அர்ஜென்டினா அணிக்காக அறுபத்தி கோல்களும் அடித்துள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சூடும் போட்டியில் இந்திய வீரர் ரிஸ்வி தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் ஜித்து ராய் மற்றும் மெகுலி ஆகியோர் வெண்கல பதக்கம் வென்றனர் இந்த ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுகளில் த சேப் ஆப் த வாட்டர் படத்திற்கு சிறந்த படம் சிறந்த இயக்கம் சிறந்த இசை மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பு என நான்கு ஆஸ்கர் விருதுகள் கிடைத்துள்ளன ரஜினிகாந்த் நடித்துள்ள காலா படத்தின் டீசர் இதுவரை இரண்டு கோடி பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டுள்ளது நவரச நாயகன் கார்த்திக்குடன் நடிகர் கார்த்திக் புதிய படம் ஒன்றில் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்னிந்திய சின்ன திரை திரைப்பட நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் டப்பிங் சங்கத்தின் தலைவராக நடிகர் ராதா ரவி தேர்வாகியுள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன அணுதினமும் அமுதல் தமிழில் அறுசுவை நிகழ்ச்சிகளை சுவைத்த மகிழ டூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்